உங்களில் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட துன்பம் காரணமாக மரணத்தை விரும்ப வேண்டாம் அவருக்கு மரணத்தை விரும்பும் அவசியம் ஏற்பட்டால் இறைவா உயிர் வாழ்வது எனக்கு சிறப்பாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய்வாயாக மரணம் எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்கச் செய்வாயாக என்று கூறட்டும் என நபி சொல்லாஹூ அணிஹு வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு ஏழு ஒன்று முஸ்லிம் இரண்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம்